ஆயிரத்தி நூற்றி பதினொன்று அறிவிக்கின்றார்கள் நபிசல்லும் அவர்கள் தொழுவார்கள் இரண்டு ரகாத்துகளுக்கு ஒருமுறை சலாம் கொடுப்பார்கள் ஒரு ரகாத் பித்ரு துழுவார்கள் சுபு தொழுகைக்கு பாங்கு கூறுபவர் பாங்கு கூறி முடித்து சுபுகு நேரம் வந்துவிட்டது என்பது தெளிவாகி பாங்கு கூறுபவர் அவர்களிடம் வந்தால் எழுந்து சுருக்கமாக இரண்டு ரகாத்துகள் தொழுவார்கள் பின்பு வலதுபுறம் ஒரு கணித்து படுப்பார்கள் இகாமத் கூற பாங்கு கூறுபவர் அவர்களிடம் வரும் வரை இவ்வாறு படுத்திருப்பார்கள் முஸ்லிம் ஏழு